வணக்கம் ஜூன் ஒன்று இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக கந்தர்பகோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஐக்கிய நாடுகள் பொது சபையில் முதலில் பேசும் உரிமையை பெற்ற நாடு பிரேசில் இரண்டு இந்திய தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக ஹெச் தத்து என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் மூன்று இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் நிதி அமைப்புகளின் தலைவராக சுபாஷ் சந்திரகுந்தியா என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் இனியன்றைய கேள்விகள் ஒன்று நுகர்வோர் நம்பிக்கை கணக்கெடுப்பை வெளியிட்ட அமைப்பு எது இரண்டு புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்காக சர்வதேச வங்கி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது மூன்று யாருடைய நினைவாக குஜராத்தில் ஒற்றுமை உருவாக்கப்பட்டுள்ளது மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்